பாரதத்தில் தர்மம் என்னும் நிகழ்ச்சியில் மகாபாரதத்தில் உள்ள தர்மத்தை பற்றிய உபதேசங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதில் விதிர நீதி முக்கியமான இடம் பெறுகிறது தூக்கம் வாராமல் தவித்த திருத்தராஷ்டிரனுக்கு விதிரன் நன்மைகளை உபதேசிக்கிறார் மே நல்லது சொல்லக்கூடிய நண்பர்கள் இருப்பது என்றென்றும் பயன் தரும் அது அந்த நண்பர்கள் நம்மிடத்தில் எதையும் எதிர்பாராதவர்களாய் நல்லதொல்லி நம்மை நல்வழிப்படுத்துபவர்களாகவே இருந்துவிட்டால் அவர்கள் தெய்வத்துக்கே ஒப்பானவர்கள் அவர்களும் தர்ம சிந்தனையோடு இருந்து நம்மையும் தர்மத்தின்படி நடக்க வைக்க வேணும் என்ன ஆசை கொண்டவர்களாகவும் இருந்து விட்டால் அது ஒரு பெரிய வரத்தை பெற்றா போலே ஆனால் அந்த வரத்தை நாம் வரமாக கொண்டாட வேணும் நம்மை யார் இடித்துரைக்கிறார்களோ நம்ம பண்ற தப்ப தப்புன்னு யார் சொல்றாளோ அவர்களை பிடிக்காமலே போய்விட்டது என்னால் அப்ப நமக்கு காலம் நன்றாக இல்லை என்று கொள்ள வேண்டியதான் விதுரன் திருத்தராஷ்டனுக்கு நன்மகளை சொல்லி வருகிறான் யார் பண்டிதன் என்று பல அடையாளங்களை பார்ப்போம் இனி அதற்கு மேலே யார் மூடன் முட்டால் யார் என பத்து ஸ்லோகங்களாலே பத்து அடையாளங்களை கூறப்போகிறார் பண்டிதனுக்கு பதினஞ்சு ஸ்லோகங்கள் பதினைந்து அடையாளங்கள் பார்த்தோம் இப்போது மூடன் முட்டாளுக்கு பத்தே ஸ்லோகங்கள் பண்டிதனா இருக்கிறது கஷ்டம் அதனால நிறைய அடையாளங்கள் சொன்னார் போலும் பல பேர் மூடர்களாக இருக்கிறோம் நமக்கே புரிஞ்சுடுங்கிறதுக்காக அடையாளங்களையும் குறைத்து விட்டார் போலும் அதில் முதல் ஸ்லோகம் ஒரு சில அடையாளங்களை தெரிவிக்கிறார் அசுருத சமுன்னாக அர்த்தாச்ச அகர்மணா பிரேப்சு மூட இத்துச்சதே புதைஹி படித்தவர்கள் இவரவர்களை மூடர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் இருந்தால் அஸ்ருதன் கல்வி கேள்விகள் இல்லாதவன் முதல்ல ஒருத்தனுக்கு சிறப்பு கல்வி அறிவி இருப்பது ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலனே வச்சுப்போம் படிக்காமலே இருந்திருந்தாலும் தாராளணிந்து கொண்டிருக்கலாம் பள்ளிக்கு போய் படித்த கல்வி கேள்வி அறிவாலே வளர்ந்திருக்கிற கல்வி ரெண்டு தர எதுவாக இருக்கலாம் ரெண்டுமே நன்மை தயர்க்கும் ஆனா இந்த ரெண்டுமே ஒருத்தனுக்கு இல்லைன்னு வச்சுப்போம் அஸ்ருத அது இல்லாததோடு மட்டுமல்லாமல் இல்லாமலே கர்வமும் கொண்டிருக்கிறான் ஒரு கல்வி கேள்விகளே இல்லாமல் கர்வத்தோடு அவன் ஆறும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவன் சொல்லுவதையும் ஊர் உலகம் ஏற்றுக்கொள்ளார்கள் ஒருத்தனை முட்டாளு எதனால சொல்றோம் கவைக் கொதவாமல் பேசுவார் சம்பந்தமே இல்லாமல் பேசுவார் எதனால லாபமே இல்லையோ பயனே இல்லையோ அத ரொம்ப முக்கியமாக பேசுவார் இப்படி எல்லாம் எடுத்து சொன்னா முட்டால்னு சொல்றோம் ஒரு செயலை இந்த வழியில செய்யணும் எந்த வழியில போனா அந்த செயல் முடியுமோ அந்த வழியில போய் செய்ய வேண்டும் ஆனா அதுக்கு நேர் எதிர் வழியில போக ஆரம்பிச்சா நான் இங்கிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போகணும் சென்னையிலேருந்து கிளம்புறேன்னா வடக்கு நோக்கி நகர வேண்டும் நான் டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு திருச்சி வழியா போறேன்னு சொல்லியிருந்தால் அப்பகு பிரோஜனம் இல்லை அங்கேதானு ஒரு காரியம் இருக்கலாம் திருச்சிக்கு போற கல்யாணத்தை அட்டன் பண்ணிருந்து டெல்லிக்கு வேற வேலையா போறேன்னு சொல்லலாம் இல்ல சுவாமிக்கு தான் போனோம் ஆனா திருச்சூரியா போறேன் அப்படின்னு போகாத ஊருக்கு வழிதானே ஒண்ணு பொழுதை வீணாக்க போறோம் பணத்தை வீணாக்க போறோம் நம்முடைய சக்தியை வீணாக்க போகிறோம் எதையுமே சரிவர பயன்படுத்தாமல் வீணாக்கினால் அவன் முட்டாள்தான் கதைக்கு உதமாமல் இர்ரலவென்டாக எதையான பேசினாலோ செய்தாலோ அவன் முட்டாள்தான் அந்த வரிசையில தான் இப்ப தெரிவிக்கிறார் அஸ்ருதான் கையில் சல்லிக்காசி இல்லை வெறும் ஏழை மகாமா ஆனா நாளைக்கு கோட்டையே கட்டிவிட போகிறேன் பெரிய மாளிகை கட்டப்போகிறேன் என்று பெரும் கனவு மட்டும் காணுகிறான் அப்ப கனவு காணுவதே தப்பா நம்பாமல் நாளைக்கேந்து அப்படின்னு கையில ஒண்ணுமே இல்லாமல் நினைக்கிறான் அல்லவா அவனும் முட்டாள்தான் மூணாவது அர்த்தம முயற்சி இல்லாமல் பெரும் செல்வத்தை இழுத்திவிட வேண்டும் என்ன யார் நம்புகிறானோ அவனும் முட்டாள்தான் நிறைய முயலனும் அப்பதான் நிறைய சாதிக்கிறதுக்கு முடியும் முயற்சியே இல்லை வெறுமனே சோம்பி இருக்க போகிறேன் ஆனா என்னென்னவோ நடந்துட போகுது என்று மட்டும் நம்பினால் அவனும் முட்டாள்தான் என்ன மூணு அடையாளங்களை சொல்லியிருக்கார் இதுக்கு என்ன விளக்கம் நிதானமா பார்ப்போம் முதலில் அஸ்ருத சமுன்னா கல்வி அறிவு இல்லாதவன் கல்வி அறிவு வேண்டும் அதனால யாரு பயன் வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் தனமா புனோதி ஸ்லோகம் வித்யா ததாதி வினயம் நன்ன படிக்க படிக்க அது பணிவை கொடுக்கும் கர்வத்தை கொடுக்காது படிக்க படிக்க பணிவை கொடுக்கும் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டெடும் தன்மையான் ஷடகோபன் மதுரகவி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடிட்டார் திருக்கோளூர் திவ்வதேசத்தில் அவர் அவதரித்தவர் நம்மாழ்வாருடைய தெரிவிக்கிறார் நான்மறையாளர்கள் ஒருத்தன் ரொம்ப நல்லவன் நன்மையால் மிக்கவர்கள் ஏன் தெரியுமா நான்மறையாளர்கள் வேதத்தை கற்றவர்கள் அப்போ ஒருத்தன் நன்மையால் நிற்க இருக்கிறான்னால் வேதத்தை படித்திருக்க வேணும் அடுத்து சொன்னார் அவர்கள் நான்மறையாளர்கள் வேதத்தை படித்தவர்கள் ஏன் தெரியுமா நன்மையால் மிக்கபடியாலே அவர்கள் நல்லவர்களானபடியாலேதான் படிச்சிருக்கா இப்ப ரெண்டு விதத்துல நம்ம வச்சுக்கலாம் ஒத்த நன்கு படித்திருந்தா தான் பணிவு ஏற்படும் பணிவா இருக்கான்னாலே படிச்சிருந்தா தான் வரும் படிப்புன்னு சொல்றது வெறும் புத்தக அறிவை மட்டும் குறிப்பதல்ல புத்தகத்தை நன்னா படிச்சிருக்கலாம் ஆனா நிறையா படிக்கிறதுக்கே ஒரு ஆபத்து இருக்கு அந்த படிப்புங்கிறது ஒரு தனி கர்வத்தை கொடுக்கும் சரந்த வித்வானா இருக்கிறார் பெரிய ஓட்டப்பந்தய வீரரா இருப்பார் நீச்சல் வீரராக இருக்கிறார் குத்துச்சண்ட வீரராக இருக்கலாம் சங்கீத வித்வானாக இருக்கலாம் அந்த படித்த படிப்பு ஒரு இனம் புரியாத கர்வத்தை நமக்கு கொடுக்கும் அது கொடுக்க கூடாது படிப்பது என்பது வித்யா ததாது இணையம் அது பணிவை கொடுக்க அது எப்ப தெரியுமா கிடைக்கும் வெறும் படிப்பா படிச்சுட்டோம்னா அது பணிவை கொடுக்காது பிரம்மத்தப்பத்தின் அறிவோட எதையும் படித்தால் அதுதான் பணிவை கொடுக்கிறது இந்த நாட்டில எத்தனையோ அறிவியல் விஞ்ஞானிகள் உள்ளார்கள் அவர் கிடத்தல போய் பேசி பார்ப்போம் அத்தனை தூரம் பகவானிடத்த பக்தியோட படிப்பா நாங்க சயின்டிஸ்ட் ஆயிருக்கோம் பெரிய மேத்தமேட்டிஷியன் ஆயிருக்கோம் பெரிய டாக்டர்களாயிருக்கோம் பகவானுடைய அருள் அது இருந்தாதான் நமக்கு பணிவு ஏற்படுமே தவிர வெறும் படிச்சத்துக்காக மட்டும் கிடைச்சிடாது அது படிச்சத்துக்காக பகவான தெரிஞ்சுக்கணும் முடியுமா ஒரு குருவின் இடத்துல போய் அடிபணிந்து கேட்க வேண்டும் எப்படிப்பட்ட வித்வானாக இருந்தாலும் மற்றொரு இடத்துல கீழே உடம்பு வளைஞ்சு கேட்க வேண்டும் அது போனவே போனாது நமக்கு புத்தகங்களுக்கே படிச்சு நடுறோம் நினைப்பா அப்படி அல்லாமல் வித்யை வினயத்தை கொடுக்க வேண்டும் மெத்த படித்ததற்கு அடையாளமே பணிவோடு இருப்பது வணக்கத்தோட இருப்பது ஆஞ்சநேய சுவாமி எப்பவும் வினய ஆஞ்சநேயனா இருக்கார் குனிந்த முதுகு நிமிர்றதில்லே எப்போதும் கையை புரிய மூக்கலோசன் ராமா என்ன ஆணை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு இல்லாத கல்வியா கம்பர் கம்பராமாயணத்திலே தெரிவிக்கிறார் வேத கடலுமே என்னும் காட்சி ஊர் சொல்லாலே தோன்றிச் சென்றோம் கல்லாத கலையும் வேத கடலும் இவர் படிக்காத கலை இல்லை கற்காத வேதம் இல்லை விரிஞ்சனோ விடவலானோ பிரம்மாவை வந்து பேசுகிறாரா சிவன் வந்து பேசுகிறாரா யார் கீழே இறங்கி வந்திருக்கார் என்ன நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஹனுமானுடைய பேச்சு நவ வியாகரண பண்டிதன் ஒன்பது வடமொழி இலக்கணங்களையும் வடமொழியிலே மொத்தம் ஒன்பது வியாக்கரணங்கள் அத அத்தனை ஒன்பதே நாட்களில் சூரிய பகவானிடத்திலேயே கற்றவர் ஆனா எந்த கோலு போங்கோ வினைய அஞ்சனேயர் என் எப்பவும் குனிந்த முதுகு நுமராமல் இருக்கிறார் வித்தை அது நமக்கு அடக்கத்தை பணிவை கொடுக்க வேண்டும் ஆனா அப்படி இல்லாமல் அது கர்வத்தை கொடுக்கு அப்ப முட்டால் தனமா போய்டு அதுவான தேவல படிச்சத்துக்காகவானு கர்வம் இருக்கு இன்னொரு நிலை இப்ப மேல போகணும் படிப்பறிவுமில்லே கேள்வி அறிவு இல்லையே ஆனா கர்வத்தோடு இருக்கிறார் அப்ப லாபமே இல்லை படிப்பறிவு இருந்தாலாவது ஏதோ படிச்ச அகங்காரம் கொஞ்சம் இருக்கு சுவாமி சொல்லி பார்க்கலாம் ஒருத்தர் படிப்பறிவு இல்ல கேள்வி அறிவும் இல்லை ஆனா கர்வத்தோடு இருந்தால் அவர் சொன்னத்தை ஊர் ஏத்துக்கு போடுதா சொல்லுங்க ஒருத்தர் கர்வத்தோட இருந்தாலும் மெத்த படித்தவரார் காரணம் படிப்புக்காவது மதிப்பு கொடுக்கும் அவர் சொன்னா அதுக்கு மாற்று கருத்தே இல்லை அவர் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை ஆனா ஒரு தீர்ப்பு சொன்னார்னா அவரோழகா சொல்லுவார் ஒரு விஷயத்த நன்னா புரிஞ்சுடுவார் சிடுக்கு எடுத்துடுவார் மக்கள் நன்மை தான் தெரியும் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம் நன்னாவே மக்கள் மதிப்பர்கள் நமக்கு நன்மை ஏற்படும் ஆனா இது எதுவுமே இல்லாமல் வெறுமை நிமிந்து நின்று வாய வசத்தி குரல் மட்டும் எனக்கு பெருமை வேணும்னா ஆரானு அப்ப கல்வி கேள்வி இல்லாமல் கர்வப்பட்டால் அவன் முட்டாளென்று அடையாளம் கண்டுகொண்ட வேண்டும் இல்லை மகாமனாக மனது மட்டும் கோட்டை கட்டி கொண்டே போனால் கட்டலாம் நான் ஒரு இந்த இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் நினைக்கலாம் ஆனா நினைச்சதுக்காக அடுத்த நிமிஷம் அங்க போயிட முடியாது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் நமக்கு இதுதான் கோல் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி உயர்ந்த கோல் கூட வச்சு விடலாம் ஆனா அதற்குரிய முயற்சிய திட்டம் போடுறோம் பாருங்க நினைத்தால் நாம் எல்லாரும் அவர் தான் மரேந்தர் கிரியுடன் ஒரு தாவு தாவினார் நேரம் லங்கேல அசோகவனத்துல போய் இறங்கிவிட்டார் அவரே ஆயிரம் யோசிச்சு தான் படுத்து போயிருக்கார் ராமனுடைய பெயர் பதித்த மோதரத்தை கையிலயே வச்சிருக்கார் அவருக்கே சக்திக்கு குறைவிலே ஆனா அவரே திட்டமிட்டு மெதுவா எப்படி போறோம் எங்க தேட போறோம் எல்லாம் யோசிக்கிறார் அதனால நாம எதுவுமே இல்லாமல் கையில என்ன இருக்கோ அது கொண்டுதான் வளர்ப்பதற்கு முற்பட வேண்டும் இல்லாத போது கொஞ்சம் வளரட்டுமா என்ன நினைக்க வேணும் பணங்காசி கொஞ்சமா இருந்தா கூட அகல கால்வைக்கு விரயம் பண்ணி விடுவதே கூடாது இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏதோ கையில வச்சிருக்கோம் வியாபாரத்துல போறோம் இது முதலீடுன்னு சொன்னால் அது கொண்டு அது கொண்டு சிறுக சிறுகத்தான் பெருக வேண்டும் இந்த சின்னத்தை வைத்துக் கொண்டு ஓகோன்னு சாதிக்க வேண்டும் பல வியாபாரிகள் பெரும் தொழிலதிபர்கள் உயர்ந்தவர்கள் இரவில் நடந்து விடாது இரவு சின்ன பணம் ரொம்ப அதிகமாறுதுன்னு நினைத்தால் அது அநேகமா நியாய வழியில் வந்ததாக இருக்காது அது ஏதோ தப்பான வழியிலவனா வந்திருக்கலாம் தவிர அதனால தரிதிரநாய் ஒண்ணும் இல்லாதவனாக வெறும் மனக்கோட்டை மட்டும் கட்டுவது கூடாது செயலாக்குவதற்கு திட்டமிட வேண்டும் அடுத்து இப்ப மூணாவது சொல்றார் அர்த்த அகர்மணா பிரேட்சுகு உடைப்பே இல்லாமல் நிறைய பொருளீட்டு விட வேண்டும் ஆசைப்பட்டதெல்லாம் அடைந்து விட வேண்டும் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறார் நான் அபாப்தவ்யம் வர்த்த ஏவச கர்மணி அர்ஜுனா எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது கர்மங்கள் என்னை தீண்டாது ஒரு கடமையும் நான் ஆற்ற வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் ஒரு நாள் உன் குதிரைகளை குளிப்பாட்டி விடுறதை நிறுத்தி இருக்கேனா அதுகளுக்கு உணவளிப்பதை நிறுத்தி இருப்பேனா உனக்குத்தான் கையிலாக கொடுத்து இறக்கி நிறுத்தி இருப்பேனா உனக்கு நன்மை ஆராய்ந்து உபதேசம் பண்ணுவதை நிறுத்தி இருப்பேனா எனக்கு இதெல்லாம் தேவையார் யோஷ்பர் நான் இனிமே ஒண்ணு இந்த லோகத்துல சாதிக்க வேண்டியதில்லை அவாப்த சமஸ்த காமன் பகவானுக்கு திருநாமும் ஆசைகள் அத்தனையும் நிரம்ப பெற்றவன் இனி நிறைவேறாத ஆசை ஏதும் பகவானுக்கு இல்லை ஆனால் வர்த்தச்ச கர்மணி எனக்கும்டங்குக்கு திட்டம் போட வேண்டும் போட்ட பத்து பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் பத்து ரூபாய்க்கு திட்டம் போட்டோம் உடைப்பும் பத்து ரூபாய்க்கு தான் இருக்குன்னு சொன்னால் அப்ப ஏழு ரூபாய்தான் கிடைக்கும் ஆனா பத்து குறைஞ்சபட்சம் கிடைச்சா முடியும் அதனால ஒன்னு அடையணும்னாலே அதை விட பன்மடங்கு உழைப்பை போட வேண்டும் இந்த நாளுக்கும் பழைய நாளுக்கும் அது ஒரு பெரிய வேறுபாடு பழைய நாள்ல உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டா நிறைய நேரம் உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் குறைச்சலா சம்பாதிக்கலாம் இது அந்த நாள் மனுஷாட்ட பேசி பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஆனா இந்த நாள்ல பேசினா அப்படியெல்லாம் ஓட முடியாது குறைவா உழைக்கணும் நிரம்ப சம்பாதிக்க வேண்டும் அதுவும் புத்தியை நிறைய பயன்படுத்தணும் உடல் உழைப்பு ரொம்ப இருப்பதே கூடாது லாங் அவர் உக்காரணம் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது ரொம்ப புத்திசாலித்தனத்தோட வேலை பார்க்கணும் சட்டு சட்டுன்னு சம்பாதிச்சுக்கணும் நினைக்கிறோம் பல இடங்களில் திட்டத்தை ஒழுங்கா போட்டு தான் ஆகணும் தான் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பறித்து போனான் ஆனா பகவான் திருவிக்ரமாவதாரம் பண்ணி ஏழு லோகங்களை அளந்தான் யோசிச்சு மூணு லோகத்தை முழுக்க மூன்று லோகத்தை தானே அளக்க வேண்டும் ஏழு லோகத்துக்கு திருவிக்கிரமன் தாவணம் ஏழு லோகத்துக்கு தாவினாத்தான் மூணு கைக்கு வரும் அதுல இருந்து திட்டத்தை ரெண்டு மடங்குக்கு போட்டா தான் பாதி நிறைவேறும் இதுவே இப்படி இருக்கிறச்சே நான் எல்லாம் சம்பாதிக்கணும் பெரிய செழிப்போட இருக்க வேண்டும் செல்வந்தன் ஆகணும் பரமபக்தனா ஆனா ஒரு உழைப்பும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா கிட்டுமா அதைத்தான் இங்க சொல்றார் அர்த்தாச்ச அகர்மனா பிரெப் சுகு யார் உழைப்பில்லாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானோ அவனும் முட்டால் கிடைக்காது முதல் ஸ்லோகம் பார்த்தோம்ன இதன்படி நாம் இருக்க கூடாதுன்னு தெரிந்து கொள்வது கண்டிப்பாக இருக்க மாட்டோம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்